தாவசியம் ஜத்தம் யாவ சர்விஷ जगत यथा, ாதிக்காரக்தாவன்ன சர்விஷ இதனுடைய முக்கியமான வாக்கியம் என்னன்னு கேட்டால் யாவத்து நாயத்தை தாவத்து जगत சத்ம் பி எதுவரைக்கும் பிரம்மன் தெரியலையோ அதுவரைக்கும் இந்த பேத பிரபஞ்சம் உண்மையாக தோன்றும் யாவத்து பிரம்மன ஞாயத்தே மெய்ப்பொருள் தோன்றாதவரை இந்த பிரபஞ்சம் மெய்வாகத் தோன்றும் மெய்ப்பொருள் உணரப்படாதவரை மெய்யுணர்வை பெறாதவரை இந்த பொய்யான உலகம் மெய்யாகத் தோன்றும் மெய்யாக தோன்றும் எப்படி சிப்பியில் வெள்ளியைப் போல அப்படி சொல்கிறார் யா சுக்திகாரஜம் ஆஹ யாவண்ண ஞாயத்தே பிரம்ம சர்வாதிஷ்டான அத்வயம் சர்வாதிஷ்டான அத்வயங்கிறது பிரம்மனுக்கு விசேஷனம் அடைமொழி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 ஆக பிரவிற்த்திக்கு எக்ஸாம் இது பிரபஞ்சத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இன்பத்தை நோக்கி போகிறார்கள் துன்பத்தை விட்டு விலக பார்க்கிறார்கள் ஆனால் உண்மை என்ன தெரியுமோ உலகமே இல்லைன்னா துன்பமாவது இன்பமாவது உலகமே ஒரு மாயத்தோற்றம்ங்கிற போது இதில் இருக்கிற துன்பமும் உண்மையல்ல இன்பமும் உண்மை அல்ல ஆஹா இப்படி தெரிஞ்சதுக்கு பிறகு பாம்பை கண்ட உடனே பக்கத்தில் போய் தட்டலாம்னு நினச்சிராங்க சாமியார் சொல்லிக் கொடுத்தாரு ஜாகிரதையாக புரிஞ்சுக்கோங்க ஆச்சாரியர் ஆத்மஜானத்திற்கான யோக்கியத்தை தகுதி யோக்கியத்தைங்கிறது சம்ஸ்கிருத பாஷை தகுதிங்கிறது தமிழ் தகுதியை சொன்ன பிறகு ஞானத்தினால்தான் மோக்ஷம் கர்மத்தினால் அஜானம் நீங்காது ஞானத்தினால்தான் முக்தி அடைய முடியும் என்றும் கர்மத்தினால் அறியாமை நீங்காது முக்திக்கு சாதனம் ஞானம் ஞானத்துக்கு சாதனம் தத்துவ விசாரம் ஆக அஜானந்தான் பந்தத்துக்கு காரணம் இதை படிக்கிற போது அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஆக ஞானந்தான் மோட்சத்துக்கு சாதனங்கிற போது பந்தஹஹேது பந்த காரணம் அஜானம் பந்த காரணம் அஜானமாக இருக்கிறதுனால பந்த நிவிற்த்தி ஞானத்தினால் தான் ஏற்படும் பந்த நிவர்த்திக்குத்தான் இன்னொரு பேர் மோக்ஷம்னு பேர் ஆக அது ஞானம் எப்படி சமையலுக்கு நெருப்பு அவசியமோ அப்படி மோக்ஷத்துக்கு ஞானம் அவசியம்னு சொன்னார் அப்புறம் அடுத்தது கர்மா வந்து அஜ்ஞானத்தை போக்காது ஞானந்தான் அஜானத்தை போக்கும் ஞானம் விசாரஜன்யம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் கடைசியாக பார்த்த ஸ்லோகங்கள் எல்லாம் ஆத்மா வந்து பூர்ணமானதுன்னு ஒரு ஞானம் கொடுத்தார் ஆத்மா அவட்சின யுவாஜானா தன்னாசேத் சதி கேவலா ஸ்வயம் பிரகாசத்தே ஹியாத்மா மேகாபாயேம் சுமான் இவ ஆத்மாவோட லக்ஷணம் உபதேசிக்கப்பட்டது ஆத்ம ஜானம் நாம் அடைய வேண்டும் என்பதற்காக ஆத்மாவினுடைய லக்ஷணம் உபதேசிக்கப்பட்டது ஆத்மாவினுடைய லக்ஷணம் தெரிஞ்சால் தெரிஞ்சால் தான் ஆத்ம ஜியானம் ஏற்படும் சொன்னேன் இல்லையா தம்பிரானுடைய லக்ஷணம் சொன்னேன் ஞாபகம் இருக்கும் ஆக ஆக லக்ஷணம் சொன்னால் லக்ஷணத்தினால ஞானம் ஏற்படுது ஒரு லக்ஷணம் என்னது ஆத்மா பூர்ணகா அப்படின்னா என்ன அர்த்தம் அகம் பூர்ண நான் பூரணமானவன் அதை விளக்கிச் சொன்னோம் நான் பூரணமானவன் இரண்டற்றவன் ரெண்டாவதாக ஒரு பொருள் இல்லைன்னு தன்னை உணரணும் எனக்கு வேறாக ஒரு பொருளும் உண்மையாக இல்லை தோற்றமாக இருக்கிறது ஆக அத்வைத்தானம் அப்புறம் ஆத்மா எதனாலும் விளக்கப்படுவதில்லை தன்னை தானே விளக்கி கொண்டு மற்றவைகளையும் விளக்கி கொண்டிருக்கிறது எனவே ஆத்மா ஸ்வயம் பிரகாஷா அப்புறம் ஒரு கேள்வி வந்தது விறத்தி ஞானமும் ஸ்வரூப ஜ்யானமும் ரெண்டு ஞானம் இருக்கே அதாவது விறத்திஞானம்னா என்ன ஆத்மா ஞானஸ்வரூபம் ஞானஸ்வரூபமான ஆத்மாவை பற்றின அந்தகரணம் மனசில் இருக்கிற எண்ண வடிவமான அறிவு அதை பற்றி பேசும்பொழுது இந்த எண்ண வடிவமான அறிவு உண்மை பொருளை அறிவித்து விட்டு தானும் அடங்கி விடுகிறது ஆகவே விற்பிஞானம் உண்மையல்ல பொய்யும் அல்ல அது மிருத் மித்யா மித்யா அர்த்தம் இதுதான் பொய்யுமல்ல உண்மையும் அல்ல மதிக்க வேண்டிய அவசியமில்லாத விஷயம் மதிக்கப்பட வேண்டியதில்லை அது உண்மைன்னு சொல்ல முடியாது பொய்ன்னு சொல்ல முடியாது அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம் பொய்யா இருந்தால் புலப்படாது உண்மையாக இருந்தால் அறிவால் நீங்காது அறிவால் நீங்கிறதுனால அது உண்மை அல்ல புலப்படுறதுனால அது பொய்யல்ல புரியுதா அதுக்கு பேர் தான் சாஸ்திரத்தில் மித்தியான்னு பேர் ஆக இந்த உலக வாழ்க்கை இந்த போலி நான் இந்த எண்ணங்கள் இந்த உடல் இந்த உலக வாழ்க்கை இவைகளெல்லாம் புலப்படுகின்றன எனவே இதை பொய் என்று சொல்ல முடியாது ஆனால் அறிவின் கோணத்தில் இவை உண்மை அல்ல அறிவின் கோணத்தில் பொய்னு சொன்னால் தப்பு இல்லை அறிவின் கோணத்தில் இது பொய் அனுபவத்தின் கோணத்தில் இது உண்மை அனுபவத்தின் கோணத்தில் போ அதனால தான் அந்த வார்த்தையை மாற்றி போடுறேன் அனுபவத்தின் கோணத்தில் இது பொய் அல்ல அறிவின் கோணத்தில் இது உண்மை அல்ல அப்போ என்னது இதில் போடுறதுன்னா அதுக்குதான் சாஸ்திரத்தில் அனீர்வச்சனீய மீன் அநீர்வச்சனீயத்வம் மித்யாத்வம் மதிக்க அதுக்கு ரியாலிட்டி கொடுக்க அதை ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டாம் இந்த உடலையோ எண்ணங்களையோ இந்த உலக வாழ்க்கையோ ஒரு பொருட்டாக நாம் கருதி அதுக்கு மதிப்பு தந்து மதிப்பு தர வேண்டாம் அதை பெரிசுபடுத்த வேண்டாம் அதுக்கு முக்கியத்துவமே தரக்கூடாது துவைத்தத்துக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது அத்வைதத்தை முக்கிய முக்கியத்துவம் தரணம் அப்படிப்பட்ட ஒரு அறிவுபூர்வமான வாழ்க்கையோடு நம்ம வாழ்கிறதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி பிரம்ம நிஷ்டை ஆத்மனிஷ்டை ஆத்ம ஜான நிஷ்டை அப்படின்னு அதுக்கு தான் பேர் மேலும் விளக்க ஆரம்பித்தார் என்ன இருந்தாலும் வாழ்க்கை உண்மையாக தானே இருக்குதுன்னா உண்மை மாதிரி இருக்கே தவிர உண்மைன்னு சொல்லாதே அப்படிங்கிறதுக்கு விளக்கன்னு சொன்னார் சம்சாரா ஸ்வப்ன துல்லியா அந்த சம்சாரத்துக்கு அப்ஜெக்டிவ் தான் பார்த்தோம் ஒரே விருப்பு வெறுப்பு கூட்டமான இந்த சம்சாரம் ஒரே ராகத்வேஷ மயம் பண்டிதனுக்குள்ளேயே ராகத்வேஷம் இருக்கத்தான் இருக்குது ஆக என்னால் ராகத்வேஷ மயமான இந்த சம்சாரம் கனவுக்கு சமானம் அது உண்மையை உணர்ந்த பிறகு முக்கியத்துவம் போய்விடுகிறது ஆகவே சம்சாரஹா ஸ்வப்ன துல்லியா இந்த பாட இங்கே பாடம் என்னென்ன சம்சாரா ஸ்வப்ன துல்லியா இன்னொன்னு கோணத்தில் சொன்னோமான ஆறு ஏழு ரெண்டுலேயுமே பொய்யின் ஆதாரம் மெய்யே ஆகும் அதுதான் சாரம் பொய்யின் ஆதாரம் மெய்யே ஆகும் பொய்க்கு ஆதாரம் எது மெய்னு அர்த்தம் பொய்யான நகைகளுக்கு ஆதாரம் மெய்யான தங்கமே பொய்யான அலைகளுக்கு ஆதாரம் மெய்யான தண்ணீரே இந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இல்லை ரொம்ப சூக்ஷமாக பிரி பிரித்து புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த ரெண்டு ஸ்லோகத்தினுடைய சாரம் இதெல்லாம் போன வகுப்பில் விளக்கமாக பார்த்துருக்கோம் சாஸ்திர விசாரம் பண்ணுற வரைக்கும் தான் இந்த வேதாந்தம் படிக்கிற வரைக்கும் தான் நம்முடைய இந்த தன்மை உலக வாழ்க்கையெல்லாம் உண்மையாக தோன்றும் தத்துவம் படிச்சு விசாரம் பண்ணினா இந்த தனித்தன்மை ஒரு மாயத்தோற்றம் என்பது தெளிவாக விளங்கிவிடும் அதுதான் விஷயம் படிக்கிற வரைக்கும் தான் குருக்கிட்ட போய் முறையா தத்துவத்தை படிக்கிற வரைக்கும் தான் தகுதியோட தகுதி இல்லாமல் படித்தா புரியாது ஒருவேளை புரிஞ்சாலும் தகுதி இல்லாமல் இருந்தால் நிற்காது நிலச்சி நிற்காது நூத்தன விவேக்கி உள்ளம் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனித நாம் யாவது யாவத்து சர்வ அதிஷ்டான மத்வஜம் பிரம்மனை ஞாயத்தே தாவத்து ஜகத்து சத்தியம் எதுவரைக்கும் நீ பிரம்மனை தெரிஞ்சிக்கலையோ அதுவரைக்கும் தான் இந்த உலகம் உண்மையாக உனக்கு தோன்றும் இந்த வாழ்க்கை உனக்கு உண்மையாக தோன்றும் பரமார்த்த சத்தியமாகத் தோன்றும் எதுவரையிலும் உனக்கு பரமார்த்த சத்தியமான பிரம்மன் தெரியவில்லையோ அதுவரைக்கும் இந்த வியாபகாரிக சத்தியம் பாரமார்த்திக சத்தியமாகத் தோன்றும் இந்த பாரமார்த்திக சத்தியம் தெரிந்துவிட்டால் இந்த வாழ்க்கை ஒரு வியாபகாரிக சத்தியம் மிச்சியா என்கிற ஒரு ஞானம் உனக்கு ஏற்படும் என்பது இந்த ஸ்லோகத்தின் விஷயம் யாவத்து எதுவரையிலும் பிரம்ம பிரம்மமானது நஞாயத்தே அறியப்படவில்லையோ அந்த பிரம்மம் எப்படிப்பட்ட பிரம்மம் அத்வயம் பிரம்ம இரண்டற்ற அந்த பிரம்மம் சர்வ அதிஷ்டானம் சர்வ அதிஷ்டானம்னால் என்ன இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனையுமே பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்களுக்கு ஆதாரமானதுன்னு அர்த்தம் அனைத்திற்கும் ஆதாரமான காலத்திற்கும் தேசத்திற்கும் வஸ்துவுக்கும் எல்லாவற்றுக்கும் ஆதாரமான சர்வ அதிஷ்டானம் பிரம்ம பிரம்மனுக்கு இதெல்லாம் அப்ஜெக்டிவ்ஸ் விசேஷணங்கள் சர்வ அதிஷ்டானம் பிர அத்வயம் பிரம்ம யாவத்து நியாயத்து எதுவரைக்கும் நீ ஆத்மபோதம் கிளாஸுக்கு போய் இதை தெரிஞ்சுக்காமல் இருக்கையோ அது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம் அது இது வந்து என்னாகும் இந்த வாழ்க்கையெல்லாம் உண்மையாக உனக்கு தோன்றும் தாவத்து சத் ஜகத்து சத்தியம் அது வரைக்கும் தான் ஓவர் ரியாலிட்டி கொடுத்து என்ன ஆக போகுதோ தெரியலையே வயசாயிண்டே போயிண்டே இருக்க என்ன கதி ஏற்படுமோ தெரியலையே ரொம்ப கவலைப்படுறோம் பாருங்கள் ஒரு கவலைப்படுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமோ அளவுக்கு மீறி கவலைப்படுறோம் என்னாக போகிறதோ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியாது இந்த குழந்தைங்க பேர குழந்தைங்கள்லாம் உருப்படியாக வாழப்போகிறதா என்ன எப்படி பாருங்கள் இல்லை அவங்களையெல்லாம் வேறு நிறைய இருந்துச்சு நம்மளை பற்றி ஒரு பக்கம் கவலை நமக்கு வயசாக எடுத்துனால் என்ன பண்ண போகிறோமோ ஏது பண்ண போகிறோமோன்னு அப்படி ஒரு கவலை அப்புறம் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள்லாம் என்னாக போகிறாங்களோ ஏதாக போகிறாங்களோன்னு கவலை சாமியாருக்கு நமக்கு பிறகு சாமியார் யார் ஆவருவான்னு கவலை நமக்கு இருக்கோ இல்லையோ மற்றவாளுக்கெல்லாம் சரி நீங்கள் இப்போ இருக்கிறச்சே தயார் பண்ணிவிடுங்கோ சுவாமிகளை ஏன்னால் நாங்கள் நிம்மதியாக இருக்கணுமோ இல்லையோ நல்லா கவலைங்கிறீங்க ஆ அது உண்மைதான் வேதாந்தத்தில் சொல்லியிருக்கு அது சரிதான் ஆனாலும் அப்படிங்கிற பாருங்கள் ஆனாலும் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குதுல்ல அப்படிங்க ஏ நான் ப்ராக்டிக்கலே வந்து அன்றியல்னு சொல்லிட்டு இருக்கேன் அது வாஸ்தவம் தான் இருந்தாலும் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது சுவாமி பேசனே அது எப்படி அது அப்படியே ஃபுல் ஆஃப் கன்ஃபியூஷன் அது ஃபுல் ஆஃப் கன்ஃப்யூஷன் ஒரே கான்ஃப்ளிக்ட் அது அதை தான் நான் இக்னோர் பண்ணுன்னு சொல்லிகிட்டுருக்கேன்னு அப்படின்னா அப்படிலாம் லேஸில் இக்னோர் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லைன்னு திண்டாடு அவஸ்தப்படு உங்களை மாதிரிலாம் டோட்டலாக இக்னோர் பண்ணலாம் முடியாது எங்களால் அப்போ எவ்வளோ பண்ண போகிறீங்க எத்தனை பர்சென்டேஜ் பண்ண போகிறீங்க இக்னோர் பண்ண போகிறீங்க இனோர் பண்ணுறதில் வந்து அறகுறையா அறகுறை இல்லை இல்லைல்ல ஓரளவுக்கு இக்னோர் பண்ணுவேன் டோட்டலாக அப்சல்யூட்டாக இக்னோர் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நடக்காது சுவாமி அப்படின்னு நீ நடக்குதோ நடக்கலையோ நீ இக்னோர் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஒரு நாளைக்கு எல்லா கதையும் முடிகிற போது நீ என்ன பண்ண போகிறப்பா அதாவது இப்போவே எத்தனையோ விஷயம் நமக்கு வந்து அப்சல்யூட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இன்னும் இன்னும் இன்னும் இன்னும் ஏதோ சரியானுன்னு நினச்சிட்டே தான் இருக்கும் இன்னும் எல்லாம் பரவாயில்லை இன்னும் இன்னும் சரியாகிறதுக்கு இன்னோம் இருக்குதுன்னு நினச்சிடுவோம் ஒன்றும் சரியாக போகிறது இல்லை ரொம்ப நாளைக்கு நிற்க போகிறதில்ல அதனால் நீ முதல்ல சரியாயிடுன்னா யாவத்து சர்வ அதிஷ்டானம் அத்வயம் பிரம்மனை ஞாயத்தே தாவத்து ஜகத்து சத்தியம் பாதி ஃபுல் ஸ்டாப் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா யதா சுக்திகா ரஜதம் யா எப்படி சுக்திக்காரத்தம் சிப்பியில் வெள்ளி தோன்றுகிறதோ அப்படி முதல்ல வெள்ளி தான் தெரிஞ்சது வெள்ளி தெரிஞ்சதுன்னு வேகமாக ஓடி போய் பக்கத்தில் போய் எடுத்து பார்த்தா சி வெறும் சிப்பி அப்படிங்கிறேன் அதை உன்னால் க்ரியேட் பண்ண முடியுமா சும்மா நான் கேள்வி கேட்குறேன் சி சிப்பி அப்படிங்கிறேன் உனக்கு அது யூஸ்லெஸ்ஸு கொஞ்சம் நேரம் கழிச்சா வந்து அதெல்லாம் வந்து அதெல்லாம் கோத்து மாலையாக போட்டுக்கிறவங்களாம் இருக்காங்க நீங்கள் கொண்டு போய் அதை கொண்டு போய் மெட்ராஸில் கல்பத்ருமால் ஒரு அதில் என்ன கல்பத் ரூமாவா என்னமோ ரூமாக வச்சுங்க வந்து அது ஒரு வெல்வெட்டு மேத்தையில் நான் லைட்டாக போட்டேன்னு வச்சுக்கோங்க அதுக்கு இருக்கிற ரூபாயை வாங்கிட்டு போயிடலாம் இது வந்து அந்த காலத்து அது இதுன்னு கதையெல்லாம் நல்லா விட்டு அதுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில்லட் வச்சு அழகாக இது பண்ணி அவர் பேக் பண்ணி டப்பாலாம் வச்சு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் வீட்டில் போய் அவன் ஷோ கேஸில் அது ஏதோ பெருசாக ரொம்ப உலகத்தில் இது எலிசபெத் ராணியோட ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இல்லைனா வந்து டெக்னிக் இது அது சுத்திக்காரஜதம் அந்த வந்து சிப்பியை பார்த்து அது வெள்ளின்னு நினச்சி போனான் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா சிப்பின்னு தெரிஞ்ச உடனே வெள்ளி புத்தி போயிடுது சிப்பி தெரியாத வரைக்கும் வெள்ளி புத்தி தெரிஞ்சு சிப்பி தான் வெள்ளியாக தெரிஞ்சிது அப்புறம் வெள்ளி இல்லை சிப்பின்னு தெரிஞ்ச பிறகு வெள்ளி மறைஞ்சி போச்சு வெள்ளி என்ன புத்தினால் கற்பிக்கப்பட்டது தூரத்தில் பார்த்தியானா வெள்ளி பக்கத்தில் போனையானா சிப்பி அதுவும் நீ வந்து இதே மாதிரி நீ வேதாந்தம் படிக்காமல் வெகு தூரத்தில் இருந்தியானா இந்த உலகம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் உண்மையாக தோன்றும் ஆனால் ஆதாரம் தெரிஞ்சு போச்சுன்னா ஆதாயத்துக்கு மதிப்பில்லை தங்கம்னு புரிஞ்சால் நகைக்கதை பொண்ணை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம் தன்னை மறைத்தது தன் கரணாதிகள் தன்னில் மறைந்தது தன் கரணங்களே பாட்டு புரியிறதோ தங் பொண்ணை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொன்னைனா என்ன தங்கத்தை மறைச்சது என்னதுன்னா எல்லோரும் டிசைனை ஃபோக்கஸ் பண்ணுறாளா இல்லை தங்கத்தை ஃபோக்கஸ் பண்ணுறானா தங்கத்தை எத்தனை நேரம் ஃபோக்கஸ் பண்ணுறது டிசைனை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மயங்கிறதெல்லாம் எதில் டிசைன்லேயா தங்கத்துலையா தங்கம் ரெண்டாவது டிசைனில் தான் மயக்கம் ஜாஸ்தி அதனால தான் கவரிங்காக இருந்தாலும் பரவாயில்லை நமக்கு அந்த டிசைன் தான் முக்கியம் இது வந்து ஒரிஜினல் நகையை விட கவரிங் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னா ஆகையினால அதை கூட எல்லாம் வாங்கி விரும்பி போட்டுக்கிறாங்க எல்லோருமே டிசைன் மோகம் தானே ஆகையினால இந்த அதை ஃபோக்கஸ் பண்ணுறது பொண்ணை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொண்ணை கவனிக்காமல் தங்கத்தை அவர் அவர் நீங்கள் கையில் எடுக்கிற போதெல்லாம் அந்த கிடக்காரர் இதோட விலையை ஞாபகம் வச்சுக்கிறார் சொல்கிறார் கரெக்டாக அவர் தங்கத்துக்கு தான் விலை போடுறார் அவர் டிசைனுக்கு விலை போடுறது டிசைனுக்கு பேருக்கு விலை போடுவார் முக்கியம் தங்கம் ஆ பொண்ணை மறைத்தது பொன்னணி பூஷணம் பொண்ணில் மறைந்தது பொன்னணி பூஷணம் நீ எங்கே மறைஞ்சது பொண்ணை பார்த்த உடனே நகையை கவனிக்கலை நகையை கவனிக்கிற போது தங்கத்தை கவனிக்கலை தங்கத்தை கவனிக்கிறபோது நகையை கவனிக்கலை கவனிக்கிறது தான் வித்தியாசம் ஒன்றும் மாறுறதில்லை டிசைனை பார்க்குற போது டி தங்கம் மறைஞ்சால் போயிடுத்து தங்கத்தை பார்க்குற போது டிசைன் மறைஞ்சால் போயிடுத்து மறைஞ்சு போகலை நம்ம ஃபோக்கஸ் மாறி போச்சு அது மாதிரி மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்தில் மறைந்தது மாமதயானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே அது வந்து சமஷ்டிக்கு உதாரணம் மரத்தை மறைத்தது மாமதயானை எஷ்டிக்கு உதாரணம் பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷம் ஒரு இன்டிவிஜுவல் ஜீவனுக்கு அது ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்காக பாடினது மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்தில் மறைந்தது மாமதயானை உலகப் பொருள்கள் இறைவனை மறைத்திருக்கின்றன பிறகு என்னென்னா உலகப் பொருள்கள் இறைவனில் மறைந்தன எப்படி மரத்தை மறைத்தது மாமதயானை மாமதயானை அப்படி படிக்கணும் அப்போ தான் இருக்கும் மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்தில் மறைந்தது மாமதயானை அப்படின்னா என்ன அர்த்தம் மா மாமத யானையை பகுதி இப்போ பெரிய யானை பார்னா பெரிய யானைங்கிற போது அது மரங்கிற புத்தி இல்லை அப்படின்னு இது மரம் அப்படிங்கிறான் அப்போ எங்கே யானை எங்கே மறைஞ்சதுன்னா மரத்தில் மறைந்தது மாமத யானை நான் மரத்தை கவனிக்கிற போது யானையை கவனிக்கிறத நான் விட்டுவிட்டேன் யானைக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் பார்க்குற போது பிரம்மனை நான் கவனிக்கலை பிரம்மனை கவனிக்கிற போது இந்த பேதத்தை நான் கவனிக்கலை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் மெய்ப்பொருளை மறைச்சது பஞ்சபூதங்கள் பார்முதல்னா பார்ன பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே இந்த பஞ்ச பரத்த தத்துவம் பரதத்துவம் புரிஞ்ச உடனே என் கவனமெல்லாம் அதுக்கு போயிடுத்து இதில் இல்லை எல்லாத்துலேயும் ஆகாசத்தை நினைங்கோன்னு சொன்னால் சௌரியமாக இருக்கமாக இருக்காதான் எல்லாத்தையும் ஆகாசமாக நினைங்கோ ஆகாசத்தை மெய்ப்பொருளாக நினைங்கோன்னா ஈஸியாக முடிச்சுட்லாம் பாடத்தை எல்லாம் ஆகாசம்தான் இத்தனையுமா இருக்குது அத்தனைலேயும் ஆகாசம் இருக்கா இல்லையா எல்லா பொருளையும் ஆகாசம் இருக்கா இல்லையா காற்றில் ஆகாசம் இருக்குது அக்னியில் ஆகாசம் இருக்குது ஜலத்தில் ஆகாசம் இருக்குது பூமியில் ஆகாசம் இருக்குது உன்னில் ஆகாசம் இருக்குது எண்ணில் ஆகாசம் இருக்குது அத்தனையிலும் என்ன இருக்குது ஆகாசம் இருக்குது ஆகாசம் எதில் இருக்குதுன்னா ஆகாசம் பிரம்மனில் இருக்குது அது புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுன உடனே என்னடதுன்னா ஆகாசம் பிரம்மனில் ஒடுங்கி விடுறது ஆகாசத்தை அறியிற அறிவில் ஆகாசம் அடங்கியிருக்கு ஆகாசத்தை அறியும் அறிவில் ஆகாசம் அடங்கியிருக்கிறது அறிவு ஆகாசம் முழுக்க வியாபித்திருக்கிறது அறிவுனா சைதன்யம் அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் ஆ அதிர்ஷ்டானம் கவனிக்கப்பட்ட உடனே ஆதாரத்துக்கு முக்கியத்துவம் ஆதேயத்துக்கு ஆதாரம் ஆதேயம் எல்லாம் நிறைய விசாரம் பண்ணியிருக்காங்க சாஸ்திரத்தில் ஆதாரம் ஆதேயம் இது இன்னொரு டெக்னிக்கலாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கவனித்து பாருங்க இப்போ இந்த சிப்பியில் வெள்ளி உதாரணம் இருக்குது இது கைவல்ல நவநியத்தில் அருமையாக இந்த பாட்டு ஆதாரம் மறைந்து போனால் ஆரோப்பம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறையாதாகில் ஆரோப்பம் இல்லையே என்றால் ஆதாரம் சமம் விசேடமாம் என இரண்டு கூறாம் ஆதாரம் சமமாம் எங்கும் ஆரோப்பம் விசேடமாமே பாட்டு இந்த பாட்டு புரியணும் எப்படி பாருங்க சிஷ்யம் கேட்குறான் அவரே சிஷியம் கேட்குறான்னு நினச்சிண்டு குரு சொல்கிறார் ஆதாரம் மறைந்து போனால் ஆரோப்பம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறையாதாகின் ஆரோப்பம் இல்லையே என்றால் ஆதாரம் சமம் விசேடமாம் இரண்டு கூறாம் ஆதாரம் சமமாம் எங்கும் விசேடமாமே உங்களுக்கு நான் சில உதாரணம் சொல்கிறேன் புரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப சௌரியம் அது ரொம்ப நல்ல பாட்டுது எதுக்கு இத்தனை கதை சொல்லியிருக்கேன் பா சம்பந்தமெல்லாம் பேசணும்னு நினைக்கிறேன் இங்கோ அதிர்ஷ்டானம் அத்வயம் அந்த வார்த்தையை தான் சுத்தி சிப்பிங்கிற அதிர்ஷ்டானம் தெரியாத வரைக்கும் தான் வெள்ளிங்கிற தோற்றம் இருந்து கொண்டிருக்கும் ஆதாரம் தெரிஞ்சு போனால் தோற்றம் மறைந்து போகும் அதுதான் விஷயம் அப்போ நம்ம வாழ்க்கை இந்த வேற்றுமை நிறைந்த வாழ்க்கை இருக்கே இந்த வேற்றுமை நிறைந்த வாழ்க்கை ஒற்றுமைங்கிற உண்மை தெரியாத வரைக்கும் தான் இந்த வேற்றுமை உண்மை என்று தோன்றும் ஒற்றுமைங்கிற உண்மை தெரிந்து விட்டால் இந்த வேற்றுமைங்கிறது பொய்யாக மாறிடும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னா அதனால் நம்மளும் புத்தியை ரொம்ப தீட்டி தீட்டி கவனமாக புரிஞ்சுட்டே இருக்கணும் இந்த சிப்பி வெள்ளி உதாரணத்தையே பார்ப்போம் இந்த சிப்பி வெள்ளி உதாரணத்தில் வெள்ளி தெரிகிறது இல்லையா வெல் வெள்ளி வந்து கற்பனை வெள்ளி வந்து சந்தேகம் இல்லையே வெள்ளி கற்பனை தோற்றம் சிப்பி என்னது அதிர்ஷ்டானம் அது சம்ஸ்கிருதத்தில் அதுக்கு ஆதாரம் அதிர்ஷ்டானம் அப்படின்னு பேர் பொய் எதில் தோன்றும்னா மெய்யில் தான் தோன்றும் மெய்யை சார்ந்து தான் பொய் தோன்றுமே தவிர பொய் தானாக தோன்றாது பொய்ங்கிறது மெய்யை மறைக்கிறதுக்கு பேர் தான் பொய் சந்தேகம் இருக்கோ மெய்யை மறைக்கிறதுக்கு பேர் தான் பொய் மெய்ப்பொருள் தெரிஞ்சால் தான் எது பொய் எது மெய்ன்னு தெரியும் மெய்ப்பொருள் தெரியாத வரைக்கும் எது பொய் எது மெய்யன்னு தெரியாது அப்போது அந்த சிப்பியை பார்த்த உடனே சிப்பியை தெரிஞ்ச பிறகு சிப்பி தான் உண்மை வெள்ளி உண்மை இல்லைன்னு தெரியுது இதில் இன்னும் ஒரு சூக்மம் சொல்கிறேன் சிப்பிக்கும் ஆதாரம் பிரம்மம் சிப்பிக்கும் ஆதாரம் பிரம்மம் பிரம்மந்தான் அதிஷ்டானம் சிப்பிங்கிறது இது ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் இது ரொம்ப ரொம்ப சாஸ்திரத்தில் ஊரின விஷயம் தெரிஞ்சாது மூணு வார்த்தை யூஸ் பண்ணுறேன் இந்த தோற்றத்துக்கு அத்தியாசம்னு பேர் தோற்றத்துக்கு என்ன பேர் அத்தியாசம் அத்தியாசம் கல்பனை ஆரோப்பம் அத்தியாசம் கல்பனை ஆரோப்பம் அத்தியாசம் கற்பனை ஆரோப்பம் எல்லாம் வேற அதாவது வெல்டிங்கிறது அத்தியாசம் ஆரோப்பம் கல்பனை அந்த இது இருக்கே சிப்பி இருக்கே அதை ஆசிரயம் அல் ஆசிரியம்னு போடலாம் அது ஒரு ஆசிரயங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் அந்த வெள்ளி எதை சார்ந்திருக்கு சிப்பியை சார்ந்திருக்கு ஆசிரியம் சிப்பி எதை சார்ந்திருக்குன்னு கேள்வி சிப்பி எதை சார்ந்த இது வந்து திருஷ்டாந்தம் புரியுறது சிப்பி எதை சார்ந்திருக்குன்னா சிப்பி பிரம்மத்தை சார்ந்திருக்கு சுத்த சைத்தன்யத்தை சார்ந்திருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது கண்ணில் பார்க்க முடியாது ஆக அதிஷ்டானம் அதிஷ்டானம் பிரம்ம சைத்தன்யம் ஆதாரம் சிப்பி ஆதாரம்னா இல்லாட்டி ஆதாரம் போடுங்கோ இல்லாட்டி ஆசிரயம் போடு ஆசிரியம் நல்ல வேர்டு ஆசிரயம் அப்புறம் அத்தியாசம் மூணு அம்சம் இருக்கு ஆசிரியம் அதிஷ்டானம் ஆசிரயம் அத்தியாசம் இப்போ உதாரணத்துக்கு கொஞ்சம் சொல்கிறேன் நான்கிறது பிரம்மன் நீங்களும் பிரம்மன் வச்சுங்க நான் பிரம்மன் அந்த பிரம்மன்கிறது அதிஷ்டானம் அதில் மனுஷியன் அப்படிங்கிறது ஆசிரயம் அதில் பிராமணன் சன்னியாசிங்கிறது என்னது என்னது ஆசிரியமாக அதிஷ்டானமாக அத்தியாசமாக அது அத்தியாசம் நான் பிராமணன் சன்னியாசிங்கிறது அத்தியாசம் கல்பனை கற்பிக்கப்பட்டது நான் மனுஷன்கிறது அது நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் நீங்கள் எப்படி எந்த கோணத்தில் யோசித்தாலும் சரி நான் மனுஷியன் நான் ஒரு புருஷன் நான் ஒரு ஸ்திரீ அப்படிங்கிறது என்னதுன்னா பரவாயில்ல அதை கூட நீங்கள் ஆசிரியமாக வச்சுக்கோங்க ஆசிரியமாக வச்சுட்டாலும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு மேலே என்னெல்லாமோ கற்பிக்கிறோம் பாருங்க நான் வந்து இன்னாருடைய பொண்ணு இன்னாருடைய மனைவி இன்னாருடைய அம்மா இன்னாருடைய அக்கா தங்க எல்லாம் அத்தியாசம் அது மாதிரி நான் பிரம்மன் பிரம்மன்கிறது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னால் நான் பிரம்மன் பிரம்மனில் ஆசிரியம் ஜீவன் ஜீவனில் ஆசிரியன் மனுஷன் மனுஷங்கிறது கல்பனை ஜீவன்கிறது ஆசிரயம் அதிர்ஷ்டானம் பிரம்ம இப்படி பகுத்தறிஞ்சு புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணு ஒருத்தரை பார்க்குற போதே ஒருத்தரை வந்து எப்படிலாம் பின்னால் நிறைய பாட்டெலாம் வர ஸ்லோகங்கள்லாம் வரப்போகிறது அதில் இன்னும் தெளிவாக போகிறது இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் எப்படி சிப்பியில் வெள்ளியோ அப்படி மெய் பிரம்மத்தில் ஜகத் அப்படின்னு அர்த்தம் சிப்பியில் வெள்ளியானது எப்படி தோன்றுகிறதோ அப்படி பிரம்மத்தில் இந்த ஜகத்து தோன்றுகிறது அதிர்ஷ்டானமான அத்வைத பிரம்மனிடத்தில் சிப்பியில் வெள்ளியைப் போல அப்படி போடணும் சிப்பியில் வெள்ளியைப் போல பிரம்மத்தினிடத்தில் ஜகத்து தோன்றுகிறது அப்படி புரிஞ்சுக்கணும் ஜகத்து தோன்றுகிறது இந்த ஜகத்தில் நமக்கு பிரவருத்தி நிவர்த்தி எல்லாம் ஏற்படுகிறது ராகத்வேஷத்தினால் எல்லாம் ஏற்படுகிறது அதில் நம்ம கவனமெல்லாம் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்னா பிரம்மன் பிரம்ம பிரம்மத்தில் இருக்கணும் அந்த பாட்டை நான் விளக்கி சொல்லலை அதாவது சிஷ்யம் கேட்குறான் ஆதாரம் மறைந்து போனால் ஆரோப்பம் எங்கே தோன்றும் ஆதாரம் மறைஞ்சிடுத்துனா எப்படி கல்பனை வருங்குறான் ஆதாரம் மறையாதாகில் ஆரோப்பம் இல்லையே ஆதாரம் மறையலேன்னு சொன்னால் ஆரோபம் கிடையாது அப்படின்னா அவர் சொல்கிறார் ஆதாரம் சம ஆதாரம் விசேஷ ஆதாரம்னு ரெண்டு இருக்கப்பா சமமான ஆதாரம் மறையாது விசேஷமான ஆதாரம் மறைஞ்சு போகும் ஜகமதில் இது எனும் சுட்டாம் சமானந்தான் மறைந்திடாது மிக இது கயிறாமென்னும் விசேஷந்தான் மறைந்து போகும் அப்படிங்கிறார் ஜமதில் அதாவது இது கயிறு அப்படிங்கிறான் இது கயிறுங்கிறது பதிலாக என்ன சொன்னால் இது பாம்புங்கிறான் இது பாம்புங்கிறான் இதுங்கிறது மறைஞ்சிருக்கா மறையலை பாம்புன்னு சொல்கிறான் இது பாம்புங்கிறான் இங்கே மறைஞ்சது என்னது இதுவாக பாம்பு இதுவாக என்ன சொல்லுவீங்கன்னா கயிறு மறைஞ்சு போயிடுது இது கயிறு இது பாம்பு இதுங்கிறது மறையலை இதுங்கிறது மறைஞ்சதோ கவனம் இதுங்கிறது எது வேணாம்னு சொல்லலாம் அதான் சமானங்கிறார் ஜகமதில் இது எனும் சுட்டான் சமானந்தான் மறைந்திடாது மிக இது கயிறாம் எனும் விசேடம் அதனை மூடும் புரியுறதா கயிறுங்கிறதான் மறைஞ்சு போச்சே தவிர திஸ் ஸ்னேக் அப்படின்னு நீங்கள் சொல்றதுக்கு பதிலாக சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் This ரோப்புங்கிறதுக்கு பதிலாக திஸ் ஸ்னேக்குங்கிறது திஸ்ங்கிறது மறையலை ஸ்னேக்கு தெரியறது மறைஞ்சது என்னது ரோப்பு தான் கயிறு தான் மறைஞ்சிருக்கு அது மாதிரி இதுங்கிறபோது இதுங்கிறது பிரம்மன் இதுங்கிறது பிரம்மன் பிரம்மனுங்கிறது மறையலை மறையலை இது வந்து என்ன சொல்கிறது ஜத்து ஜத்து ஜத்து அத்தியாசம் புரத்துக்காக பாடம் சொல்கிறதுக்காக அது மாதிரி என்ன சொல்கிறார் இது பிரம்மம் இது ஜகத்து அப்படிங்கிறோம் இதுங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறது ஜகத்துங்கிறது கயிறு பாம்புக்கு சமானம் பாம்பு எப்படி உண்மை இல்லையோ அப்படி கயிறும் சந்தேகம் இருக்கா கயிரும் உண்மையும் இல்லை பாம்பு கயிறே ஒரு கற்பனை கற்பனையில் கற்பனை கயிறே ஒரு கற்பனை கற்பனையில் கற்பனை தான் பாம்பு தத்துவத்தை நல்லா புரிஞ்சுனுட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னோம் தத்துவத்தை புரிஞ்சுட்டாச்சுன்னா கயிரும் கற்பனை பாம்பும் கற்பனை கற்பனையில் கற்பனை அதாவது கற்பனையில் கற்பனையை விசாரம் செய்தால்தான் மு முதல் கற்பனை ரெண்டாவது கற்பனை வச்சுங்க முதல் கற்பனை என்னது கயிறு ரெண்டாவது கற்பனை என்ன பாம்பு ரெண்டாவது கற்பனையை புரிஞ்சுண்டாதான் முதல் கற்பனை வந்து பிரம்மனை புரிஞ்சுக்கிற போது இது கற்பனைன்னு புரியும் பிரம்மனை புரிஞ்சுட்டால் இது கற்பனைங்கிறது அப்புறம்தான் புரியும் ஆக நீங்கள் இந்த கற்பனை அழகாக பிரித்துக்கணும் நான் ஒரே நேரத்தில் எத்தனை பாடத்தையும் சொல்லிக் கொடுக்குறதுனால எவ்வளோ விஷயம் வருது ஆனால் இதை நல்லா யோசித்த விஷயம் இது தான் சாரம் இது தான் எது வரைக்கும் நீ பிரம்மனை தெரிஞ்சுக்கலையோ அது வரைக்கும் இந்த உலகமெல்லாம் உனக்கு வாஸ்தவமாக தோணும் ஆனால் பிரம்மனை தெரிஞ்சின்ற பிறகு இதெல்லாம் வாஸ்தவமாக உனக்கு தோன்றாது எப்படின்னா சிப்பியில் வெள்ளியை போல அப்படின்னு அனுபவத்தில் ஒரு யுக்தியை சொல்லிவிட்டார் அதை வச்சுன்னு நாம் அதை இன்ற ரொம்ப ஆழமாக சிந்தித்து அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த ரெண்டு ஸ்லோகத்தின் மூலம் என்ன விஷயம் புரிகிறது ஜகத் அத்தியஸ்தம் பிரம்ம ஆதாரம் அதிஷ்டானம் பிரம்ம சர்வ அதிஷ்டானம் இது ஒரு ஜானம் வாருங்க திடீர்னு ஆத்மாவிலிருந்து பிரம்மனுக்கு போய்ட்டு இருவர் புஸ்தகத்துக்கு பேர் என்ன ஆத்மபோதம்னு பேர் ஆத்மபோதம்னா என்ன அர்த்தம் ஆத்மாவை பற்றின ஞானம்னு பொ சொன்னோம் ஆனால் நான் ஆரம்பத்திலையே கவனமாக ஒன்று சொல்லி வச்சுருக்கேன் ஆத்மாவை பிரம்மனாக புரிஞ்சுக்கிற ஞானம் அதுதான் ஆத்மபோதம்னு சொல்லியிருக்கேன் ஆத்மாவை ஜீவாத்மாவை பரமாத்மாவாக புரிஞ்சிக்கிறது தான் இங்கே ஆத்ம ஜானம்னு பேர் ஏன்னால் ஜீவாத்ம ஜானம் வந்தாச்சு இது ஞான காண்டம் ஜீாத்மாவை பரமாத்மாவாக தெரிஞ்சுக்கிறது அதனால தான் பிரம்மன் விட்டுருங்க எதுவரைக்கும் பிரம்மனை தெரிஞ்சுக்கலையோ அதுவரைக்கும் தான் இந்த சோ மெனி இண்டிவிஜுவல்ஸ் பலவேறு விதமான அகங்காரங்கள் ஜீவர்களுக்கெல்லாம் சத்தியத்துவம் ஆக இந்த நானா ஜீவர்கள் நானா ஜீவர்கள் ஏக பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் நானா ஜீவர்கள் ஏக பிரம்மத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் எல்லா ஜீவர்களுக்கும் ஆத்மா எது பிரம்மன் எல்லா ஜீவர்களுக்கும் எல்லா ஜீவர்களுக்கும் ஆத்மா எது பிரம்மன்னு சொல்கிறோம் பிரம்மன்னு சொல்கிற போது ஞான் வச்சுக்கணும் நீங்களும் நானும் ஒன்றுங்கிற அர்த்தத்தில் பேசுகிறோம் நான் ஒரு உயிர் நீ ஒரு உயிர்னு பாடம் நடத்தலை நம்ம ரெண்டு பேரும் கடவுளுக்கு அடிமைன்னு பாடம் நடத்தலை அந்த பாடம் கர்ம காண்டம் காண்டம் நம்ம இங்கே அந்த பாடம் நடத்தலை நீயும் ஜீவன் நீ ஒரு ஜீவன் நான் ஒரு ஜீவன் என்பது உண்மையல்ல நீயும் நானும் ஒன்றான பிரம்மன் நான் என்பதும் நீ என்பதும் அவன் என்பதும் அவள் என்பதும் அது என்பதும் எல்லாம் கற்பிக்கப்பட்ட மாயக்கற்பனை அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் சரியான அத்வைத்த உபதேசம் அதனால் பிரம்மசப்தம் திடீர்னு வந்துட்டு பாருங்க எங்கேயாவது ஆத்மசப் பிரம்மசப்தம் இருந்ததோ இதுக்கு முன்னாடி படித்த ஸ்லோகங்களில் எங்கேயாவது பிரம்மன்கிற வேர்டே வரல ஆனால் இங்கே தான் முத முதல்ல பிரம்மங்கிற சொல் வந்திருக்கு ஆத்மபோதத்தில் அதனால் கவனமாக என்ன திடீர்னு பிரம்மங்கிறீங்க அப்படின்னு கேட்பான் பிரம்மம்னா கடவுள்வோ அர்த்தம் அப்படின்னு கே கேட்பாங்க ஜகத்து எனக்கு அதிஷ்டானம் என்னது எனக்கு அதிஷ்டானம் எதுவோ அதுதான் நான் பார்க்குற பொருளுக்கும் அதிஷ்டானம் பார்ப்பவனுக்கு ஆதாரம் எதுவோ அதுவே பார்க்கப்படுவதற்கும் ஆதாரம் ஆக பார்க்க அனுபவிக்கப்படுவதற்கும் அனுபவிப்பவனுக்கும் ஆதாரம் ஒன்றே இதுதான் துவைதம் அனுபவிப்பவனுக்கும் அனுபவிக்கப்படுபவர்களுக்கும் ஆதாரம் ஒன்றே அனுபவிக்கப்படுபவர்களும் அனுபவிப்பவனுக்கும் ஆதாரம் வேறு வேறு அதெல்லாம் அப்படி இருக்கிறதான் உண்மைன்னு சொன்னால் அது துவைத்த மதமாகிடும் ஆதாரம் ஒன்றே அதனால் என்ன பண்ண போகிறேன்னா நான் ஜீவன்கிற போது இந்த அனுபவிக்கிறவனும் அனுபவிக்கிற அனுபவிக்கப்படுறதும் ஒன்றுங்கிற அறிவோடு பண்ணலை அனுபவிக்கப்படுவதும் உண்மை அனுபவிப்பவனும் உண்மை அப்படி தான் இருந்தேன் அனுபவிக்கப்படுபவைகளும் உண்மை அனுபவிப்பவனும் உண்மை ஆகையினால் நான் படுகிற கஷ்டமும் உண்மை நான் கடவுளை சார்ந்திருந்தால் எனக்கு ஆனந்தமாக இருக்கிறது என்பதும் உண்மை அப்படிங்கிற கோணத்தில் கொண்டு போகிற விஷயம் அது ஆனால் இங்கே அப்படி இல்லை சர்வ அதிஷ்டானம் அத்வயம் பிரம்மன்னு சொன்னதுனால பார்ப்பவனுக்கும் பார்க்கப்படுவதற்கும் ஆதாரம் ஒன்று ஜீவோ பிரம்மைவ நாபரகா இதுதான் வந்து இப்படி கையை வசத்தி சொல்கிறது ஜீவன் பிரம்மமே அன்றி வேறல்ல அப்படின்னா துவைத்திகளுக்கெல்லாம் அவ்வளோக்கோ வரும் பாபி மகா பாபி உருப்பிடுவியா நீ நன்னா இருப்பியா அப்படின்பான் கைய வசத்து ஜீவோ பிரம்மைவ நான் பர ஜீவன் பிரம்மே அப்படின்னு சொன்னால் நான் உன் கட்சியில் சேரமாட்டேன்மா அவனை நம்ம என்ன சொல்ல தெரியுமோ நீயும் பிரம்மன் தான் போ என்னை பார்த்து சொல்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை நான் என்ன சொல்கிறேன் அந்த ம துவைத்த மதம் அத்வைத்த மதம் ரெண்டு மதம் தான் இருக்குது துவைதத்துக்குள்ளே நிறைய உட்பிரிவுகள் அதாவது கடவுளும் ஜீவனும் ஒன்னாக வேறையாங்கிறதான் கேள்வி ஒன்றுங்கிற மதம் அத்வைத்த மதம் பாவங்கள்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீயும் ஒரு உயிர் நானும் ஒரு உயிர் நம்ம எல்லோரும் சேர்ந்து கடவுளுக்கு அடிமை அதோட நிறுத்திக்கோ அது வந்து அதோட நிறுத்திக்கோ நம்ம கடவுளோட ஒருங்கிடுவோம் இரண்டரை கலப்போம் ஆனாலும் இறைவனும் நாமனும் வேற வேறேங்கிறதுல நீ ரெண்டாவது கருத்துக்கு இடம் இல்லைங்க அப்படின்னு விடுவான் ரெண்டாவது கருத்துக்கு இடம் வச்சுன்னு இருக்கீங்கன்னு நான் நீங்கள் என்ன பார்த்து நான் ஒரு ஜீவன் நீ ஒரு துவைத்த மதம் ஒரு கட்சி ஒரு துவைத்தி ஒரு அத்வைத்தி பேசுகிறான் துவைத்தி என்ன சொல்கிறான் நீ ஒரு ஜீவன் நான் ஒரு ஜீவன் நம்ம ரெண்டு பேரும் பிரம்மதாஸ் அப்படின்னு யார் சொல்கிற துவைத்தி நீங்கள் கருப்பு போட்டோ தங்கலையோ வடகளையோ விபூதியோ என்ன கோஷ்டியோ வச்சுக்கோங்க விஷயம் தான் நான் ஜீவன் நீ ஒரு ஜீவன் நம்ம ரெண்டு பேரும் கடவுளுக்கு அடிமை அப்படிங்கிறான் துவைத்தி அத்வைத்தி என்ன சொல்கிறான் நீயும் ஜீவன் நானும் ஜீவன் நம்ம ரெண்டு பேரும் உண்மையில் ஒன்று பிரம்மங்கிறான் எந்த கட்சியும் நீங்கள் ஒத்துப்பீங்க அத்வைதி சொல்கிற நீயும் பிரம்மன் நானும் பிரம்மன் நான் உன்னை பிரம்மனாக நான் பார்க்குறேன் நான் என்னையும் பிரம்மனாக புரிஞ்சுன்னு இருக்கேன் உன்னையும் பிரம்மனாக நான் பார்க்குறேன் என்கிட்ட அப்படி சொல்லாதே அபச்சாரம் அபச்சாரம் அபசாரம் சிக்காதுக்கு அதை பொத்திக்கிறேன் பாபி பாபி பாப்பி இப்படி சொல்கிறீ நீ உருப்பிடுவியா உன் குலம் உருப்பிடுமா புரியறதா அதோடய டெப்த்து டெப்த்து தான் இது இப்போ யார் அதை சிறந்தது நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு எது கன்வின்சிங்காக இருக்குது அந்த கட்சியில் நீங்கள் சேர்ந்துக்கோங்க நான் முதல்ல போய் சொல்லிட்டேன் உங்களுக்கு எது கன்வின்சிங்காக இருக்குதுன்னு ஆனால் எல்லோருக்கும் இமோஷனலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுவாமி என்ன பிரம்மம்னு சொல்கிறதுக்கு எனக்கு தைரியமே வரமாட்டேங்கிறது நீ தைரியம் வந்தாலும் வராட்டாலும் பிரம்மந்தான் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க என்னவோ உங்களுக்கு என்ன தைரியத்தில் சொல்கிறீங்களோ தெரியலை எங்களுக்கு தைரியம் வரமாட்டேங்கிறது இந்த பார்ப்பா தைரியம் வந்தாலும் வராட்டாலும் புரிஞ்சாலும் புரியாட்டாலும் நீ பிரம்மந்தான் உங்களுக்கு அது புரிஞ்சிருக்காண்ணா புரிஞ்சதுனால தானே சொல்லிடுங்க புரிஞ்சதுனால தானே சொல்லிட்டுருங்க புரியாததுனாலையா சொல்லிருங்க அதுதான் விஷயம் இப்போ புரிஞ்சுங்க எந்த கோஷ்டியில் நீங்கள் சேர விரும்புகிறீங்கன்னு போட்டுங்க நீங்களே அதுதான் விஷயம் இதை புரிஞ்சாச்சுன்னா நிறைய கிளாரிட்டி அத்வைத்தத்தில் வந்து என்னென்ன எல்லாரையும் சர்வம் பிரம்மமயம் எல்லோரும் நீங்கள் ஒத்துண்டாலும் ஒத்துக்காட்டாலும் நமக்கு சாய்ஸ் கிடையாது நாம் பிரம்மன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு சாய்ஸ் இல்லை எனக்கு புரியலேன்னு சொல்லணுமே தவிர இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் நாம் பிரம்மங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்கிறது நீ பிரம்மம் நான் பிரம்மங்கிறது எனக்கு புரியலேன்னு சொல் இல்லைன்னு சொல்கிறதுக்கு உனக்கு சாய்ஸு கிடையவே கிடையாது இல்லைன்னு நான் சொல்லலை எனக்கு புரியலை அப்படின்னா அப்படி சொல்லிட்டு போ நல்லது இல்லவே இல்லைன்னு சொன்னால் தான் துவைத்தவாதம் வந்துடும் கிடையவே கிடையாதுன்னு சொன்னால் தான் துவைத்தவாதம் வரும் இது நிறைய விசாரம் இருக்குது நமக்கு வந்து சாகர வரையும் படிக்கிறதுக்கு நிறைய சப்ஜெக்ட் இருக்குது அதனால் நம்மளால ஒன்றும் படித்து முடிய முடியாது என்ன இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் படித்து நான் என்ன மாதிரி வேறு இப்படி கிளாஸ் எடுத்தால் என்றைக்கும் முடிக்கிறது ரெண்டு ஸ்லோகத்தை இருபது நாளைக்கு எடுத்துகிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர் சுவாமிகள் இருந்தார் கீதையை தொடங்காமையே பன்னெண்டு வருஷம் நடத்தின்ட்டு இருந்தார் ஆரம்பிக்கல கீதைக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார் கொடுக்குறார் கொடுக்குறார் பன்னெண்டு வருஷம் ஆச்சு தயார் சாமி அந்த இனிமேலாவது கீதையை